அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு இந்த குரல்ல திருவள்ளுவர் ஒரு முக்கியமான விஷயத்தை உபதேசம் பண்றார் அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் குறிப்பாக துறவு வாழ்க்கையில் புலநடக்கம் ரொம்ப முக்கியம் புலநடக்கம்னு சொன்னால் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த தொடர சுகம் இருக்கே ஒரு பொருளை தொடரத்துனால ஏற்படுற ஒரு டச்சினால் வரக்கூடிய ஒரு சென்ஸ் ப்ரெஷர் அந்த புல இன்பம் ஒரு மிருதுவான வெல்வெட்டு மாதிரி இருக்கிற பொருளை தொட்டால் அந்த மென்மையானது நமக்கு ஒரு சுகம் கொடுக்கறது அது மாதிரி எல்லாம் சாஃப்டாக இருக்கிறது ஹார்டாக இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறோம் இப்போ ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப உடம்பில் இருக்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் மொரட்டுத்தனமாக இருந்ததுன்னு சொன்னால் அது அப்படிலாம் சொல்கிறோம் நாம் அந்த டச் ஃபீலிங் இருக்குது நமக்கு அந்த டச் ஃபீலிங்க்காக ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள் அது இயற்கையாக எல்லா உயிர்களும் டச் பண்ணுறத ரொம்ப விரும்புகிறது ஒருவருக்கொருவர் தொட்டுக்கொள்கிறதுனாலேயே ஒரு சில சுகம் கிடைக்கிறது சில ஆறுதல் கிடைக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் அனுபவத்தில் பார்க்குறோம் அது மாதிரி சுவை மனம் நல்ல நிறங்கள் அழகான கண்ணுக்கு இனிய பசுமையான காட்சிகள் நல்ல அழகான பாடல்கள் இதிலெல்லாம் நம்ம அதிகமாக போக போக நம்முடைய ஆற்றல் இழக்கப்படுறதாக காணிறோம் நாம் அதனால்தான் வள்ளுவர் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு நீத்தார் பெருமையில் சொன்னார் அங்கே நீத்தார் பெருமைங்கிறது துறவிகளுடைய பெருமையைத்தான் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ இல்லறத்தில் நன்றாக வாழ்ந்து மனசை பக்குவப்படுத்தி துறவு வாழ்க்கைக்கு சென்று வாழ்க்கையை நிறைவு செய்தவர்களை புகழ்ந்துதான் நீத்தார் பெருமையில் இருக்குது அதை நாம் இன்னும் படிக்கலை இப்போ மெய்யுணர்தல் அதிகாரத்தை தான் படித்து கொண்டிருக்கோம் ஆகவே இந்த பொறிகள் அதாவது ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் இது அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமானத்தினாலே ஏன்னா இதுதான் நம்ம இடத்துல இருக்கு ஐம்பொறிகள் இருக்கு எப்போ பார்த்தாலும் ஐம்பொறிகள் வாயிலாக ஐம்புலன் நுகர்ச்சிக்காகத்தான் நிறைய படாத பாடுபடுறாங்க ஜனங்கள்லாம் ஆக புலன் நாட்டம் இயற்கையாகவே எல்லா உடம்பிலும் வாழக்கூடிய உயிர்களுக்கு இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு பகுத்தறிவு இருப்பதுனால இதை என்னுடைய அளவெல்லாம் எப்படி இருக்கணும்னு தீர்மானம் செய்ய வேண்டி இருக்கிறது நாம் உண்கின்ற உணவிலிருந்து பார்க்கறது பேசுறது எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு மாடரேஷன் வேணும்னு எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதுக்கு மதம் வேணும் ரிலிஜன் வேணும் நல்லா இது பொதுவாகவே மெடிக்கல் சயின்ஸ் படியும் உலகியல் அறிவிலையும் நமக்கு தெரிகிறது நம்முடைய சாஸ்திரங்களும் இதை சொல்லுகிறது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஆனால் அதே சமயம் துறவு வாழ்க்கைக்கு போகிற போது முற்றிலும் இவைகளெல்லாம் விட்டாகணும் ஒரு துறவி நல்ல புலனடக்கத்தோடு இருந்தால் போராது அவன் மெய்ப்பொருளை உணரவில்லை என்றால் அந்த புலனடக்கம் பயனற்றதுன்னு இந்த குரலில் சொல்கிறார் ஆஹா புலனடக்கம் அவசியம் புலனடக்கம் வேண்டான்னு அவர் சொல்லலை மெய்யுணர்வை பெறவில்லை என்றால் புலனடக்கம் பயனற்றதாகிவிடும் மெய்யுணர்வை பெறுவது மிக அவசியம் என்பதை இங்கே உணர்த்துகிறார் ஆக நான் புலன்களை எல்லாம் அடைக்கிட்டேன் அதாவது பொறிகளையெல்லாம் கட்டுப்படுத்தி புலன் நுகர்ச்சியிலிருந்து விடுபட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா போராது பொறுமையாக ஆசிரியர்கிட்ட தத்துவ ஆசிரியர்கிட்ட சென்று தத்துவ நூல்களை எல்லாம் நன்றாக கேட்டு அதனை சிந்தித்து தெளிவு பெற்று நாம் இந்த பிறவி பெருங்கடல் அல்லது பிறவி சூழல் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பது நம்முடைய சாஸ்திரங்களுடைய நோக்கம் அதைத்தான் இங்கே திருவள்ளுவர் மிக அத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆகா புலனடக்கம் பயின்று போதும் என்று நினைத்து விடாதீர்கள் மெய்யுணர்வை பெற வேண்டும் மெய்யுணர்வை பெறுவதற்காகத்தான் புலனடக்கம் பெற்ற அந்த மெய்யுணர்வை தக்க புலனடக்கம் பகவத்கீதையிலே பகவான் ஸ்தித பிரஜ லட்சணத்தை சொல்ற போது இது அழகா சொல்லுகிறார் ஆக மெய்யுணர்வை பெறுவதற்கும் பெற்ற மெய்யுணர்வை மனதிலே ஆழமாக பதிய வைப்பதற்கும் புலநடக்கம் அவசியம் ஆனால் இந்த குரலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ எவ்வளவுதான் புலனடக்கம் பழகி இருந்தாலும் அது தேவைதான் ஆனால் மெய்யுணர்வை பெறாமல் போய்விட்டாயே ஆனால் அந்த புலனடக்கம் பயனற்றதாகிவிடும் எனவே மெய்யுணர்வை பெற வேண்டும் என்பதை அழுத்தமாக கூறுகிறார் திருவள்ளுவர் இந்த குரட்பாவிலே தொடர்ந்து நாம் மேலும் குரலை கற்று உள்ளோறும் வள்ளுவத்தை பரப்பி நாமும் இன்புறுவோம் எல்லோருக்கும் இன்பமாக வாழ்வதற்கான வழியை உணர்த்தி கொண்டிருப்போம் வள்ளுவர் அருள் புரியட்டும் திருவள்ளுவருடைய திருவருள் எங்கும் பரவட்டும் ஐயுணர்வு கண்ணும் பயம் மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்